الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمر منيرا والصلاه والسلام على رسول الله ارسله الله الى 카페ن مشيرا ونذيرا ودائعا الى الله بذنيه وسراجا منيرا وعلى اله واصحابه واطبائه اجمعين اما بعد فَقَدْ قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ صَدَقَ اللَّهُ الْعَلِيمُ அன்பான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஆணுடைய ஒவ்வொரு ஆணுடைய இன்னும் ஒவ்வொரு பெண்ணுடைய நிம்மதிய குடும்ப வாழ்க்கையில தான் வைத்திருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு நிம்மதி தேவை அமைதி தேவின் இந்த உலகத்தில சுகமாக வாழணும் என்றால் அந்த மனிதனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை தேவை ஒரு ஒரு துணி தேவை இதே ஒரு பெண்ணுக்கு ஒரு தேவை அப்பதான் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாயிருக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியா வாழுவான் என்றால் எங்களை படைச்ச பிரபுலாலு கூறுகிறான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மூலமா தான் நிம்மதி யாருக்கும் அல்லாஹ் உலகத்துடைய எந்த ஒரு பொருளையும் நிம்மதி ராகத்தவைகள் உலகத்தில எத்தனை ஜாதி வஸ்துக்கள் பொருட்கள் இருந்தாலும் அதுல மனிதனுக்கு நிம்மதி இல்லை அப்ப நீ கேப்பீங்க உலகம் எனக்கு நாங்க சொல்றோம் உலகம் ஒன்று படிப்பினைக்காவே உலகத்துடைய யார் எடுத்தாலும் எதெடுத்தாலும் ஒன்று படிப்பினை அல்லது உலகத்துடைய அனைத்து முறை சோதனைக்காக இந்த ரெண்டாள் ஒன்றுதான் இந்த உலகம் ஒன்று படிப்பின ரெண்டாவது ஒரு சோதனை பணம் இருந்தாலும் சோதனை பணம் இல்லாட்டியும் சோதனை ஆட்சி இருந்தாலும் சோதனை ஆட்சி இல்லாட்டியும் அது ஒரு சோதனை ஒரு வீடு இருந்தாலும் சோதனை வீட்டை திணி கூட்டோனும் அதனுடைய மெயின்டனன்ஸ் லீகிது இல்லாட்டி மனிதனின் பிரச்சனை என்ன அப்ப உடருந்தும் சரியா ஒழுங்கா கவனிக்கிறான் அப்ப அவன் சொல்லுவான் ஒரு பிரச்சின மாதிரி வீடு இல்லாட்டி அப்ப உலகம் இருந்தோ இருக்கல அவனுக்கு ஒரு சோதனையாக மாறும் இரண்டாவது இந்த உலகம் இந்த உலகத்துடைய அனைத்தும் படிப்பினைக்காக வேண்டும் எத்தனையோ மக்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களை எங்களுக்கு ஒரு வாலிபர் பார்க்கணும் ஒரு வயோதிப்பர் அந்த வாலிபர் நினைக்கும் நானும் ஒரு காலத்துல வயோதிப்பம் ஆகுவேன் அவருக்கும் வந்த நிலம் எனக்கும் வரலாம் அவர் சிலர் முட்டுக்கால் நோவுகள் நோவா இருக்குது இதெல்லாம் பாகசல் ஒட்டு மொத்தம் ஒரு படிப்பினைக்கு ஆகவேண்டும் ஒருத்தர் மௌத்தாயித்தாரு அந்த நிலமை எனக்கும் வரத்துக்கு வரும் கட்டாயம் வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்றாலும் அலால ஒரு மனிதனுக்கு நிம்மதி அல்லாஹு மின் அம்புசிக்கும் அல்லாவுடைய குதிரத்துல உள்ளதுதான் அந்த அல்லாவுடைய குதிரத்துல உள்ளது வல்லமேல் உள்ளது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்து அல்லாஹ் படைச்சான் இந்த படைப்பும் அல்லாட குதிரத்தில் உள்ளது பெண் அல்லாஹு தால ஏன் படைச்சான் நீங்க அவள் மூலமா நிம்மதி பெறுவதற்காக வேண்டி நிம்மதி பெறுவோம் அடைய மனுஷன் வருவான் பிரச்சினைப்பட்டு வருவான் அங்க முட்டி கிட்டி கஷ்டப்பட்டு வருவான் ஒரு மனைவிடத்துல வந்து அவள் மூலமா ராக கிடைக்கும் அல்லா தான் ஆண் பெண்களுக்கு மத்தியில அன்ப உஹப்படுத்துகிற அதனால சுருக்கமா பாக செல்ல ஒரு மனிதனுடைய நிம்மதி அது ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வாழும் இப்ப ஒரு கேள்வி வரலாம் கல்யாணம் முடிச்ச நல்லா இருந்தோம் கல்யாணம் முடிஞ்ச பல பல இன்னல்கள் நினைச்சு பாராத பல பிரச்சனைகள் முடிச்சா இருந்தா நல்லவே அப்படி கேள்வி ஒரு நல்லவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலும் வாழ்க்கையால் நிம்மதி எடுத்தவங்க யார் வாழ்க்கையால் நிம்மதி எடுத்து மார்க்கத்தை முன்னால வச்சு திருமணம் முடிச்சவர்கள் இரண்டாவது நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க மனைவியோட நிம்மதியா வாழும் என்றால் அல்லது மனைவி ஒரு கணவனோட நிம்மதியாக வாழணும் என்றால் அது கஸ்தி வாரம் பெண்ணுடைய ஹலாலான உணர்வுகள் மதிக்கப்படும் பெண்ணுடைய சிந்தனைகள் வரும் உணர்வுகள் வரும் ஆசைகள் வரும் அது ஹலாலாக இருந்தால் அது மதிக்கப்படும் அதுதான் நிம்மதியுடைய அஸ்திவாரம் பெண் பெண்ணுக்கு உணர்வு அளிக்கலாம் ஒரு ஆணுக்கு இருக்கிற மாதிரி பெண்ணுக்கு இருக்குது ஒரு ஆசை இருக்குது ஒரு தேட்டம் இருக்குது அவளிட உள்ளத்தில் ஒரு உணர்வு கட்டாயம் ஒவ்வொரு கணவனும் ஹலாலாக இருந்தால் மதிக்கும் எப்பிரச்சனை என்றால் அந்த ஹலாலான உணர்வை முடிக்க செல்ல பிரச்சனை பெண்கள் அபிப்பிராயத்தை எடுக்க தேவையில்ல பெண்கண்ட ஆசைய இல்லாமல் பெண்கள உணர்வை மதிக்கக்கூடாது இது இது பிள ஒரு வீட்டில ஒரு இடத்துல கணவன் மனைவியா வாழ்க்கால் அந்த கணவனுக்கு சில உணர்வுகள் வரும் சில ஆட்சியில் உருவாகும் அதை நாங்க கணவன் பூர்த்தி செய்ய உணர்வை யார் இருக்கிறா பூர்த்தி செய்ய அவளை கணவன் பார்க்கணும் அவளுடைய யோசின சிந்தனை உணர்வுகள் சரி அதுக்கு நாங்க இடம் கொடுத்தான் கட்டாயம் கொடுக்கல எங்கள் அடுத்த பிரச்சனை பிரச்சனையாது அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அந்த மனைவி மாறுகள் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தான் அவள் சொல்டன் வரக்கூடிய ஒன்றுதான் அதே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மனைவி அவர்களோட வீட்டிலிருந்து வெளியேறினார் வீட்டில் வெளியேறினா மசூது நபவி இடதுல ரசுல்லாட வீடு வலதுல மசூது நபவி நபவிக்கு பக்கத்தில் ஒரு கிரௌண்ட் மாறி அந்த கிரௌண்ட்ல ஹபசி ஹபசி சின்ன பிள்ளைகள் விளையாடுற தன் மனைவியின் ரோடாங்க கண்ட கிரவுண்ட்ல ஹபசி பிள்ளைகள் விளாடுறாங்க அந்த காலத்துல ஹபசியல் இருந்தாங்க அவங்க பாத் செய்வாங்க உடைப்பாங்க குழி தோண்டுவாங்க பெரிய பெரிய பாரமான அந்த காலத்தில் அதனால அவங்க சில பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தாங்க விளையாட பாருங்க ஆயிஷா ரதி அல்லா அவங்களுடைய நாடிய வச்சு கொண்டு அப்படியே அதாவது இந்த விளையாட்டு அந்த ஆண்கள் விளையாடுறத ஹதரத் ஆயிஷா பார்க்க வச்சாங்க நீங்களே அளவிடுங்கோதரில் நீங்களே யோசனை பண்ணுங்க இந்த ஹதீஸ் ரிவாசி சொல்றாங்க மக்களே நீங்களே யோசனை பண்ணி பாருங்க சின்ன வயசு ஒரு பொம்புல புள்ளே எவ்வளவு உணர்வு இருக்கேனும் உணர்வு இருந்து இருக்கோனும் சில விளையாட்ட பார்க்கத்துக்கு ஹரிசதி இதுல பல மசாயல்கள் பல விஷயங்களை உலமாக்கல் இந்த ஹதீஸ்ல முன்வைக்கிறாங்க ஒன்பது வயசுல கணவன் இந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகி அந்த விளையாட்ட காட்ட வச்சான் விளையாட்டு ரெண்டு ஜாதி ஒரு விளையாட்டு ஜிஹாது அப்பாற்பட்டு உண்டு ஜிஹாத் வீரம் இஸ்லாத்துடைய நல்ல உணர்வுகள் அதை விட்டும் சில விளையாட்டு பார்க்கலாம் இந்த ஹபசி ஆள்கள் விளையாடுறது ஜிஹாதுக்கு உகந்த விளையாட்டு ஜிஹாதுக்கு தேவை மக்களுடைய உடம்பு சக்தி தேவை வீரம் தேவை அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட விளையாட்டை பார்க்கமே அதை நம்பி காட்டினா இந்த காலத்தில் சில வெக்கத்தை விட்டு தூரமான விளையாட்டு அதை பார்க்க கூடாது காட்டவும் கூடாது வீடுகளால் காட்டவும் கூடாது சில விளையாட்டு இதுக்கு துணாது நல்ல சக்தி உண்டாகும் வீரம் உண்டாகும் கோலத்தன்மை போகும் சோம்பரத்தன்மை போகும் அந்த விளையாட்டு இதுல இது தேவை இதை காட்ட வச்சாங்க இதுல ஒன்ஷா ஒரு சின்ன இளம் வயசுக்குள்ள ரசுல்லான மனைமார்கள் குமரு வயசுல முடிச்சவங்க அவங்க மாத்திரம் தான் பவனையும் சொல்றாங்க எவ்வளவு எனக்கு ஒரு ஆசை வண்டி உள்ளத்துல இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும் இது ஆகும் துணியானது அதனாலதான் ரசூல் அவங்களே காட்டிக்கொண்டே இருந்தான் பாருங்க அந்த விளையாட்டு அவங்க செலம்பாடி அடிச்சு கொண்டிருந்தான் அப்ப உணர்வை மதிச்சான் ரசூலுல்லாம் பெண்ட உணர்வை மதிச்சான் அப்படி அதெல்லாம் இருந்த விளங்கினாங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படி நான் கட்டுப்படுத்த ஹலாலான விஷயத்தூட கட்டுப்படுத்தி நின்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சின பாருங்க சில இடத்துல முடிச்சு கொஞ்ச நாள் போகல கணவனை பெண்கள் உள்ளத்துல ஹலாலான விஷயம் வருது அதை நாங்க செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாம் படி யாரா கட்டாயம் செஞ்சுட்டார் உங்களுக்கு செஞ்சு தருவோம் இது ஹலாலான விஷயம் அங்க போகல இதே போல ஒரு ஹதி பயணம் போயிட்டு வந்தாங்க வந்தால் ஹசரத் ஆயா சொல்றாரு எனக்கு சில கூட்டாளி மாதிரி இருந்தாங்க என்ன கூட்டாளி அவங்க என்னோட வந்து வீட்டுல விளையாடுவாங்க என்ன விளையாடுவாங்க போனிக்க விளையாடுவாங்க என்னோட வந்து கூட்டாளிமார் அப்படித்தான் கூட்டுகள் எடுத்து கொண்டால் அக்கம் பக்கத்துல சில பொம்பளை பிள்ளையில இருப்பாங்க அந்த வயசுக்கு அல்லது அதை விட கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி பிள்ளையில சேர்ந்து விளையாடுவாங்க வீட்டுகள்ல இத மாதிரி என்னோட மேண்ட கூட்டாளிமார் வந்து விளையாடினாங்க அப்ப ரசுல் ஒரு நாள் பிரியான பேர் என் வீட்டுக்கு வந்தாங்க அப்ப எந்த கூட்டாளிமார் ரசூலாவ கண்டைக்கே ஒதுங்கிட்டாங்க மதிச்சாங்க விளையாடுங்க போயிட்டு அந்த பிள்ளைகள் ரசுல்லா அந்த ஹதரத் ஆசாட போயிட்டு விளையாடினாங்க போனிக்கா உருவம் இது பெண்களை கட்டாயம் கொடுக்கும் ஏனென்றால் ஒரு காலத்திலிருந்த பொம்பளை பிள்ளைகள் உமாவாக இருக்கிறாங்க தாய்மாரா வர இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த எப்படி பராமரிக்கிறது இதால படிச்சு கொள்வாங்க அதனாலதான் அனுமதிச்சாங்க பிள்ளையில தர்பேச செய்யணும் பராமரிக்க பாதுகாக்கணும் சுத்தமாக்கணும் இந்த பிள்ளைகள் சின்னத்திலே பழகிறாங்க இதுகளை கொண்ட வாடுவாங்குவாங்க இப்படி இப்படி பல அவங்கள சில விளையாட்டுகள் அதனால ரசூல்லாத அனுமதிச்சாங்க பின்னால் இவங்க ஒரு காலத்தில் தாயாகுவாங்க உள்ள எப்படி இறக்கமா அவங்க அணுஹான் ஹதீஸ் அப்ப இதுல அடுத்த விஷயம் என்னது தாய்ஷாவுடைய என்ன உணர்வு அதை மதிச்சான் ரசூலுல்லா விரும்புறாங்க விளையாடுற விளையாடு அதனால் சில குடும்பத்தில் பிரச்சனைகள் உணர்வை மதிக்காம விஷயங்கள் இடம் குடிக்க ஒரு பெண்ண உணர்வு வருது அனுமதி இல்லை அனுமதி கட்டாயம் நீங்க செய்யும் சொல்றாங்க நான் அந்த விளையாட்ட பார்த்து அழுக காட்டும் நபியா கையெடுக்க நான் எனக்கு போதுமண்டி திரும்பினை கேட்டான் கையெடுத்த பாருங்க மதிச்சாங்க அடுத்த விஷயம் ஐநூறு தாய்ஷாவங்க ஆம்பளை பொடிய மாற பார்த்தாங்க அங்க அந்நிய மகரம் இல்லாத ஆள்களை காற்ற நோக்கம் விளையாடுதான் உணர்வு காட்டுறது அந்த விளையாட்டு விளையாட்டுதான் நோக்கம் இந்த விளையாட்டு யாது கூறியது அது விரும்பி ஒரு ஆண் பார்த்துக்கொண்டிருக்கிற ஒரு பெண்ணு ஆ மக்கால பொங்க ஆனா ஆறு பேருடைய கபர் மெங்கிய பதில் அஜ்நாதம் அப்துல்லா அப்துல்லா அப்பாஸ் குசம் ஒகத்துக்குள்ளிபர் பார்த்து கொள்றாங்க எங்கள மகள் எல்லாரும் பயிலும் பொம்பளைய பார்க்கல ஒரு ஹதீஸ்ல கூடிய இது அதெல்லாம் சஹீசன் தெரியாது ஒரு மனிதன் ஒரு பயணம் பட்டாச்சு அனுமதிக்கொண்டி ஒரு பொம்பளை பட்டாங்க அனுமதி அதுக்காக இரண்டாம் பயணம் மூணாம் பயணம் திரும்ப திரும்ப பார்க்கறது இது கூடாது உங்களுக்கு ஒரு பயணம் திடீரென பட்டாட்சி குத்தம் இல்லை திரும்ப திரும்ப பேணுங்க வீடுகள் எங்களை யாரோட பேசலும் யார பார்க்கலும் அவங்களோட பேசுவேன் இல்லையா ஹராமாயிடும் இல்லாட்டி அவட்ட தக்குவா இல்லை தக்குவா இல்லை அன்பான்சுல அல்லாது உதவி இருக்காது மரிய இஸ்லாம் ஒரு ஆள் வந்து பனி இஸ்ராயில் தலைவி அவங்க ஒரு ஆண் வந்து சொன்னாங்க அதனால நல்லவங்களுக்கு நல்லவங்களுக்கு ஹரா ஜெம்மிக்காது நல்லவரா வாழ்கின்றால் அவர் ஹலாலானவங்களை மாத்திரம் தான் பாப்பாரு உம்மாய்யா சகோதரிகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகன்மார் சொல்ல ரசுல்லாமலுக்கு ஹதரத் ஆயிஷாவுக்கு அந்த புள்ளைய காட்ட நோக்கமல்ல விளையாட்டு ரெண்டாம் ஹதரத் ஆயிஷாவுடைய உணர்வை மதிக்கணும் மதிச்சாங்க விளையாட்டுல போனி காக்கல விளையாட்டுல எத்தனையோ பல விஷயங்கள் அனுமதிச்சாங்க அதனால குடும்ப வாழ்க்கை இதுலதான் நிம்மதி பெண்களுடைய உணர்வை அஸ்திவாராங்க போடப்படுது எப்ப நாங்க நெசிக்குவோமோ அவங்க உணர்வுகளை பிரச்சனை உண்டாகும் வந்தா சண்டை உண்டாகும் மனஸ்தாபங்கள் வரும் வாய் தக்கம் உண்டாகும் இதை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பாங்க பல நாள் சண்டைகள் இந்த முறைய படிச்சு கொள்வான் அதனால நாங்க பிரச்சனையில் வந்தால் முடிச்சுக்கொள்ள ஒரு இடத்துல பிரச்சனை வந்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனையை முடிவெடுத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்த பிறந்த நாங்க எழும்போது சரி உன்னோட பிரச்சனை போ நான் அங்க போறேன் இப்படி போன அன்பான சொல்லி பிரச்சனை ஒழிய அங்க வந்து சும்மா நிலைமைக்கு வராது வந்தாச்சு என்ன மனுஷன் தானே வரலாம் கட்டாயமே வருது நாங்க பிரச்சனை படத்தான் செய்யறோம் ஆனா முடிவுக்கு வந்து அது புற எழுப்புங்க பிரச்சனை சுமூகமான வாழ்க்கையை கொண்டு வாங்க சுமமான நிலைமை அது புற எழுப்புங்க அது இல்லாம நாங்க எழுப்பிட்டோம் தாக்கும் உமா வாபமா அதனால சில புள்ளையோட உள்ளமும் கல்லஞ்சமா மாறுது வளர்க்கலாம் வாபி போடுறாரு ஆனால் அவரே பிரச்சனை உமா இவ்வளவு கட்டுப்பாடு போடுறாரு உமாவை எங்களோட வாப்பாடு அடிச்சு கொள்றாரு இந்த நிலை எங்களை காட்டக்கூடாது எது மத்தியில் எதுவும் வரலாம் எதுவும் பேசிக்கொள்ளலாம் எப்படி நடந்து கொள்ளையிலும் ஆனால் அந்த ரகசியங்கள் எங்களுக்கு போகப்படாது செல்வங்கள் இந்த அவுளாதக்கும் மின் கப்திக்கும் நிச்சயம் அவங்களோட குழந்தைகள் உங்களுடைய உங்களுடைய சம்பாத்தியத்தில் உள்ளது அவங்க ஒரு நிலையில பாதுகாக்கப்படுவோம் அவங்களுக்கு நல்ல முறையை சொல்லிக் அவங்களுக்கு பெற்றாருடைய மூத்தவங்களுடைய பிரச்சனை ராசியமான நிலைகள் ராசியமான வார்த்தை அவங்கள காது கெட்ட கூடாது தவறான விஷயங்கள் தவறான பேச்சுகள் இது எங்க பிள்ளைகள் கேட்டால் அந்த வெள்ள கடாசியில அந்த நிலைமைகள் பெய்த்து பதியும் அதுக்கேத்தான் குழந்தைகள் வளருவாங்க அதுக்கு செல்லுவாங்கல்ல மாஷால்லா பாப்பா கேட்ட மகன் மகனுக்கு ஏத்த பாப்பா வா எ எப்படி அதுக்கேட்ட மகன் மகன் எப்படி அதுக்கேட்ட வாப்பா இப்படி ஆள்கள் நிலைமையில துவா கொடுக்கிற நிலைமையில அந்த குழந்தைகள் வளரும் கல்யாணத்துடைய நோக்கம் துணியாட ஆசையில பூர்த்தி செய்வத மனிதனுடைய உணர்வுகளை பூர்த்தி செய்யறதல்ல இந்த கல்யாணம் தீனியத்தான முறையில் அமையும் தீனியத்தான குழந்தைகள் உருவானும் இந்த நல்ல குழந்தைகள் வரும் நபிமாறுகள் குழந்தைகளை விஷயத்தில் முடிச்சு கொடுத்த ஒரு சைடு போறோம் அது தவறு ஒரு கிதாபுண்டு இருக்குது உறுதியில் லடிக்கியா அப்படி என்ன பெண் குழந்தைகள் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி வளர்க்கணும் கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பிள்ளை நாங்க எப்படி வளர்க்கணும் வளர்க்கிற நூறு மட கவனிக்கணும் என்றால் கல்யாணம் முடிச்சு கொடுத்த கூட ஆயிரம் மட ஏனென்றால் ஒரு மகள கல்யாணம் முடிச்சு கொடுக்கல அது எங்கள்ட்ட ஒரு மகளா வளருவாள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தே அவள் ஒரு மனைவி அப்படின்னா கொஞ்ச நாளில உமா மகளா இருந்தவள் கொஞ்ச நாளில ரெண்டு அந்தஸ்துக்கு இதோட மூணு அந்தஸ்து அப்ப மகள் எப்படி கவனிக்க ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ளும் ஒரு தாய் எப்படி நடக்கும் இதெல்லாம் உம்மா அப்ப சொல்லிக் கொடுக்கும் கும்ப வாங்க பார்த்துணம் முடிச்சு இந்த முன்னால் எப்படி வளர்த்தீங்களோ அதை ஆயிரம் ஆயிரம் மடங்கு குடுத்த முறை கண்காணிச்சோம் அவர்கள் பிரியாணம் வந்தால் முதலா தன் மனை தந்த மகள் வரு கழிக்க போனாங்க சாப்பாடு இல்ல கடைசி வீட்டுக்கு வந்தாங்க நபி அவர்கள் உங்கள்ட்ட சாப்பாடு என்னை சாப்பாடு இல்ல இந்த ரெண்டு பிள்ளைகள் பசியில கணவன் அழையும் பசியில அங்கிருந்து வெளியேறிட்டான் வெளியேறி கொஞ்சம் தூரம் போவல்லார் ரெண்டு ரொட்டியும் ஒரு இறைச்சி துண்டும் ஹதீஸ்ல வருது ஒரு இறைச்சி துண்டும் இதே போல ரெண்டு ரொட்டியை ஒரு பாத்திரத்துல வச்சு சாத்தியமாக அனுப்பினாங்க முடிவெடுத்த பெற்றாரு நான் கொடுப்போம் நான் அவங்கள்ட்ட எங்க வாப்பா கூட்டி ரசூதுல்லாவும் என்ன பிள்ளைகள உள்ளத்தில் எப்ப பெற்றாருடைய இறக்கம் வார என்றால் அந்த பெற்றும் கவனிக்கும் இடைக்கடை போனும் பேசணும் அப்பதான் பிள்ளையோட உள்ள பெற்றார பத்தி இறக்கம் இது வாப்பம் வந்த காலமே ஞாபகம் வந்தாலும் குரலால் இப்படி இருக்க செல்ல பிள்ளையோட உள்ளத்தில் பெற்றார பத்தி எப்படி இறக்கம் வரும் கடைசியில் கவனிக்கிறது ஏன் மகான் என்ன கவனிக்கிறது இல்லை இப்ப கொடுத்து பேசுவாங்க இந்த மகான் பாபா விசாரிக்கிற முறை ஒரு ஆள் முறைப்பாடு செஞ்சதுக்காகவே கபூல் பண்ணப்படாது அவரே கூட்டிக் கொண்டு முறப்பாடு செய்யறால் அவர் நல்லவர் செல்ல விரும்பல் உங்களோட நீங்க நல்லவர்கள் அடுத்த வரையும் கூட்டிக் கொண்டு அதனால பெற்றார்கள் எப்பொழுதும் பிள்ளைகளுடைய குறைபாடு தேடக்கூடாது சிக்காயிரும் எடுத்துக்கொள்ளப்படாது முறப்பாடு இல்லைங்கள்ட அவரை பதிப்படி சொல்றாரு ஏந்திய ஒரேல பெற்றார கவனிச்சோம் அதிகமா என்ன சொல்லுவாங்க அந்த வாப்பா கவனிக்கிற அந்த உமா அந்த உமா இந்த அதுங்களுக்கு எடுக்கல அந்த பெற்றாறுகள் ஒழுக்கமா நடந்தால் இறக்கமாக பிள்ளைகள் அப்படி செல்ல மாட்டாங்க அல்லது பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க பெற்றார் அப்படி மாட்டாங்க அதனால பிள்ளைகள் எங்கடைய செல்வங்கள் சொத்துகள் எங்கடத்தை உள்ள தந்த ஒரு நபி அதனுடைய சாப்பாடு வந்து பிள்ளை துறக்காம கொண்டு வாங்க முபார கையால துறந்தான் பார்த்தால் ரொட்டி கூடுது எறும்பு கொண்டன் பின்னா சாப்பாடு கூட்டிக் கொண்டு போகுது கூடுது இத பார்த்து ரசுல்லா கேட்டாங்க பாத்தி இந்த சாப்பாடு உங்களை போடத்தால் அலம்லா இல்லதி ஜிஹ செய்த அல்லா போலும் அல்லாவுக்கு பனி இஸ்ராயுடைய தலை மரிய அல்லா சேர்த்து வச்சானே ஒப்பாக்கினானே போலும் மரியம் அலி இஸ்லாமுடைய சாப்பாடு வந்தால் எங்கன்னு கேட்ட அல்லாட பொறுத்தால் மகளுக்கு வந்த அல்லா உணர்வு கொடுத்தானே அந்த அல்லா போலும் இது பிள்ளையிலும் தருப்பி பெற்றார்கள் சாப்பாடு அஞ்சு பேர் முக்காந்து சாப்பாடு என்ன மனைமாரும் பசியில் அவங்களும் அவங்களும் அயல் வீட்டாரும் சொல்றேன் கொஞ்சத்திலிருந்து பெரிய ஜமா தொண்டு சேருவாங்க இப்ப நாங்க பரக்க அம்பது பேரு ஸ்டோர் ஆகிட்டு பத்து பேரு தின்ன கொடுத்தாங்க பேரு சாப்பாடு மிச்சம் சில பறக்க ஒரு பறக்கத்தும் இல்ல இல்ல பறக்க கொஞ்சம் அதிகமான பேர் கை போடுவான் இந்த நிலைமைக்கு பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு ஒரு துணியா இருக்கும் கல்யாணம் வெறுமனே எங்க ஆசைகள் எங்க உணர்வுகள் எங்கட தீனியத்தான தன்மைகளால நல்ல சாலையான குழந்தை உருவாகும் நாங்க நிம்மதியாக கல்யாணம் முடிக்கிற நிம்மதியாகவாள் அப்படி என்ற பெண்களுடையான உலகத்தில் இரண்டாவது விஷயங்கள் பேசப்படுறது ஏனென்றால் நாங்க நீங்கள் வழிகாட்டும் குடும்ப வாழக்கூடிய இருக்கிறோங்க அதனால நம்பி அவர்கள் நிக்காவுடைய மஜிரிசுல பல அன்சாரிகளுடைய நிகா நடந்த பேசுவாங்க பள்ளி வாசலில் வைக்கப்படணும் சாலிகான மக்கள் வரணும் அந்த குடும்பத்தை துவா கேட்கணும் அப்பதான் இந்த மக்களுடைய துவாவால் அந்த குடும்பம் ஓடும் எனவே அழகுவாக தவறுல மன்னித்தல்வாயாக இப்ப நடக்கூடிய கபூல் செய்வாயாக ரெண்டு குடும்பத்துக்குடையில மொஹ்பத் உல்பத் அன்பு இறக்கத்தையாள நீ ஏற்படுத்தி வைப்பாயாக எங்கட குடும்பங்களையால நீ சேர்த்து வைப்பாயாக குழந்தையாள எங்களை குழந்தைய கபூர் செய்வாயாக